முஸ்லிம்கள் ஆகியோர் கூறிய ஓமையாவது கீழ்காணும் ஒரு மனிதர் ஒரு கூட்டத்தினரை காலையிலிருந்து இரவு வரை வேலை செய்ய வேண்டும் என வேலைக்கு அமர்த்தினார் அவர்கள் நண்பகல் வரை வேலை செய்துவிட்டு எங்களுக்கு உமது கூலி தேவையில்லை என்று கூறிட்டனர் பிறகு அந்த மனிதர் மற்றும் ஒரு கூட்டத்தினரை கூலிக்கு அமர்த்தி இந்த நாளில் எஞ்சிய நேரத்திற்கு வேலை செய்யுங்கள் உங்களுக்கு முழு நாளின் கூலியை நான் முன்பு கூறியவாறு தருகிறேன் என்றார் அவர்கள் அசு தொழுகையின் நேரம் வரை வேலை செய்தார்கள் நாங்கள் செய்த வேலையில் உமக்கே இருக்கட்டும் அதாவது கூலி எதுவும் எங்களுக்கு தேவையில்லை என்றனர் இதன் மற்றொரு கூட்டத்தினரை அவர் கூலிக்கு அமர்த்தினார் அவர்கள் அந்த நாளின் எஞ்சிய பகுதியில் சூரியன் மறையும் வரை வேலை செய்தனர் அந்த இரண்டு கூட்டத்தினரின் கூலியையும் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் இதை அபு முசாரதியாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்